ஹதீஸ் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று உபைபின் காபிரதி இல்லாகும் அவர்கள் கூறியதாவது நபிசல்லும் அலிஹசல்லம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே ஒருவர் தமது மனைவியிடம் உடல் உறவு கொண்ட பின்னரும் இந்திரியம் வெளியாகாமல் இருந்தால் அவர் மீது குளிப்பு கடமையாகுமா என்று கேட்டேன் மனைவியிடம் இருந்து பட்ட இடத்தை கழுவ வேண்டும் பின்னர் முழு செய்து தொழுது கொள்ளலாம் என நபிசல்லாஹும் அலிஹஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் குளிப்பதுதான் சிறந்தது ஆனால் இந்த ஹதீஃப் கடைசி கட்டளையாக இருந்தது இதில் கருத்து வேறுபாடு உள்ளது என்பதற்காகத்தான் இந்த ஹதீஃபை இங்கு குறிப்பிட்டேன் என புகாரி கூறுகிறேன்